وَجَدْنَاهُمْ هُدَا صَدقَ الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم سبعات يظلهم الله يوم لا ظل إلا ظله إمام عادل وشاب نشأ في طاعة الله تعالى புகாரி கண்ணியமான சங்கையான சகோதரர்களே பெரியார்களே பொதுவாக ஒரு வழக்கம் இருக்குது இருபத்தி ஏழுக்கும் இடப்பட்ட காலம் இருபத்தி ஏழுக்கும் பெருநாளைக்கும் இடப்பட்ட காலம் அது நோம்பும் இல்ல நோம்பும் தான் என்ற மாதிரி காலம் அது இருபத்தேலோட ஜோஸ் முடிச்சு உள்ள இருபத்தேழு முடிஞ்சது வந்தா ஹஜ்ஜிக்கு போனாக்கள் அரபாவுடைய அரபாவை முடிச்சுட்டு மினாவுக்கு வந்து ஹேராமெல்லாம் கலந்துட்டு குளிச்சு கொண்டா அவங்களுக்கு நினைப்பு அன்று பிறந்த பாலகன போல மஹரம் ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளை தானே அது மாதிரி ஒரு விபாதத்திலே நீக்க அப்படி இபாதத்திலே நீக்குதா அப்படி மின்னா எனக்கு இப்ப ஞாபகம் ஒரு முறை முறை ஹஜ்ஜியை பத்தி ஹஜ்ஜி முடிச்சது வரக்குள்ள மினால வந்து பார்த்துட்டு சொன்னா சும் சர்வசாதாரணமா பெண்கள்தாச்சுது அவருக்கு நியாஸ் மூளை கல்லா ஒரு ஸ்பெஷலா டெலண்டிருந்தான் அவர் சொன்ன ரெண்டு நினைச்சு கொளவான அன்று பிறந்த பாலகங்கள் தான் இப்பதானே பொறந்திக்கிறாங்க அதனாலதான் எப்படி குளிச்சுறாங்க எப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அன்று பிறந்த பாலகனை போல வருவாங்க நாங்களும் அன்று பிறந்த பாலகன்களை போலிங் ஆக்களுக்கு வந்தாச்சு அது தவறு தௌபாவுக்கு பிறகு இபாதத்தை இஸ்திக்காமத்து கூடணும் அமல்ல ஆர்வம் கூடணும் நான் இப்ப நல்லவன் ஆகிட்டேன் நல்லவர் சந்தர்ப்பம் அல்லா சுபா நசீபாக்குவானாக பொதுவாக இந்த பழக்கம் இருக்குது இருபத்தேழுக்கும் இடையில் ஒரு வகையான காலம் ஜோராகும் இருபத்தேழு காக்கலை காண பள்ளி சொல்லி காலம் சரி அல்லா ஹைராகும் இன்றைக்கு நாங்க எங்களுக்குள்ள தலையங்கம் பேசுறதுக்குள்ள தலையங்கம் யூத் ஹதரத் ரசூல்லாஹு அலிவசல்லம் அவர்களை சுத்தி இருந்த வாலிபர்கள் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை ஏராளமான வாலிபர்கள் சுத்தி இருந்தாங்க ரசூல் உடைய தாக்கத்தும் வாலிபர்களாக கொண்டிருந்தால் வயசாளிகளாக வயசாளி அதாவது வயது போனவர்களால எல்டரி பீப்பிளால உலகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு சாதனையும் சாதிக்கப்பட்டில்லை அல்ல சாதனையாளர்களாக ஆக்கி வைத்தது வாலிபர்களைத்தான் அது நல்லவும்தான் கருதியும் தான் நல்லது தான் கடிதம் அதனாலதான் குரான் ஹதீஸ் வாலிபத்தை பத்தி மிச்சம் பேசிக்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை பத்தி கவனம் செலுத்தணும் நாங்க பேசுறது கம்யூனிட்டி வாலுகளை பத்தி ஒவ்வொரு வாப்பாம் யோசிக்கோணும் வேண்டிய ஊட்டுக்குள்ள வாலுகளை பத்தி வாலிபர்கள் இருக்கிறாங்க மனிதனுடைய லைஃப் நாலு கட்டமாக பிரிக்க முதலாவது வருஷத்து பிறந்ததுலிருந்து நாற்பது வரைக்கும் நாற்பது இருபத்தேழு முடிஞ்ச மாதிரி கண்டியில மௌத்தாயிட்ட ரஹமத்துல மௌஜூத் ஆஜார் யாழ்த்த நான் ஒரு முறை மூணா ஜமாத் பேட்டிருந்தேன் மதிரசாரு காலத்தில் பயன் அந்த உமத்துக்கு அல்லா அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வயச கொடுத்த அனுப்பியிருக்கிறான் என்றத பத்தி பொதுமக்கள் ஆனாலும் அறிவுபூர்வமாக சில விஷயங்களை முன்வைப்பாங்க சொன்னாரே அல்லா மனுஷனுக்கு உண்மையிலேயே கொடுத்து அனுப்பியது நாற்பது வருஷம் தனம் மனுஷனை மாறி வாழ்ந்துட்டு வாழ சொல்லி எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழே போதும் மற்ற எல்லாத்தோடும் வயசொன்ன கூட தந்திரேன் இப்போ வாழ்ந்துட்டு வாண்டி சொல்லு இப்போ எப்போ பார்த்தாலும் டிமாண்ட் தானே கொஞ்சம் கூட வேணும் கொஞ்சம் கூட வேணும் பல்லாசு பான்தல்லா சரி தார கூட தாரன்னு சொல்லி போட்டு மாட்டை கூப்பிட்டு சொன்னானா உனக்கு இருபது வருஷம் வச்சுக்கிறேன் பத்தை கொடுக்கிறியான்னு சொல்லி அண்ணா கொடுத்துடுறேன் இப்ப இப்பதாச்சும் அப்பே போதா ஹதீசல்ல நாய கூப்பிட்ட கூப்பிட்டு கேட்டா உனக்கு நான் இருபது வருஷம் வச்சிக்கிறேன் உண்ட பத்து வருஷத்தாரியான் எடுத்துக்கோ கொடுத்த கொடுத்தா யாருக்கு அப்ப எத்தனாச்சு அதுக்கும் போதா அதுக்கு பிறகு பார்த்தா சாரி இப்ப ஆட்டோம் பக்மூனிக்கு என்ன சொல்றா அத கூப்பிட்டு சொன்னாங்க போன்ற வயசுல ஒரு பத்து வருஷத்தை கூப்பிட்டு சொன்னேன் ஆராய்ச்சி கொடுக்கறேன் அப்ப எத்தனை எழுபது உம்மத்தி மாபயின சித்தின அறுபதுக்கும் எழுபது வருஷம் இதுதான் எழுபது இதுல மனுஷன போல வாழ்றது நாற்பது வருஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கொண்டு திண்டுக்கொண்டு நோய் இல்லாம கராஜி போகாம எங்க போகாம கராஜி கொண்டு நாற்பது பேசோட புட்டுவோம் சொல்றதுக்கு இப்ப அண்டை பக்தரை பள்ளி என்ன தராவி சொல்றதுக்கு பார்த்தா சொன்னாரு இதுக்கு பிற பள்ளியில்தான் கூடும் போலி எதை விட கூட போடம் பக்கத்தில் போதா சத்தம் வருது வருஷம் நாற்பது வரைக்கும் மாடு மாடு உழைச்சிடும் மா கஷ்டப்பட்டு வளர்த்து அநேகமான கல்யாணம் முடிக்கிறதுக்கு அநேகமானாக்கள் ஊடுகட்டுறதுக்கு நான் வாழ்றதுக்கா மர்மான வாழ வைக்கிறதுக்கா சொல்லுங்களேன் தஞ்சம் நாற்பதுக்கு எப்படி செய்யறது கடமையோத்தோ இதே மாதிரி நிக்காக ஊடு ஷரத்து டிவோர்ஸ் ரேட்ட குறைச்சா கல்யாணம் முடிச்ச முந்தி சொந்த ஊட்ட பாத்துக்கோங்க நான் பயம் பண்ண எட்டு ஏழு எட்டு எம் எட்டு என்ன மனிதன் மகள் மாணவி மனைவி மறந்துட்டீங்க என்னடுக்கிட்ட மைனிய பத்தி சொல்ல மைனியால வர பெரும் பிராப்ளமே மைனிய பத்தி சொல்லணுமே மாம பிரச்சனையும் நாங்க பத்தி தஞ்சம்பூர் நாங்க தஞ்சம் நாங்க தஞ்சம்பூரத்தேவில்லை கம்யூனிட்டி எங்க சமூகம் மாறணும் மிச்சம் துரத்துக்கு மாறணும் நாங்க வாழ்ந்தா தான் சுவர்க்கு எங்கேயும் இல்ல மாலிகாவத்தை கராக்கள் மாலிகாவத்தை பிரிஞ்சு போகணும் எங்குனிட்டி பிரிஞ்சு போகணும் ஊத்த ஒற்றத்து கூட இடமில்லாத மக்களாக நாங்கிக்கிறோம் இப்ப நாளைக்கு இந்த முன்சிபல் சுமவாலை நாங்க இந்த முஸ்லீம் ஊர்ல ஊத்தல்ல மாட்டோம் எங்களுக்கு முன்சிபல் இல்ல வேலை சேர்த்துக்கு எங்கு இந்த மட்டக்குளி இந்த சிதைவலன் இந்த அப்துல் ஹமீதி ஸ்டேட் புதுக்கன் இங்கிருந்த ராமேசனம் விட்டு போறாங்க இல்ல ஒரு லட்சணிய பெரிய காசி அவங்க போனாங்க பத்திரம் உள்ள அங்க இங்க போய்த்து இங்கிருந்து பத்து பேச்சு ஐம்பது பேச்சு காணி வாங்கினாங்க நாலு பக்கத்து அடிச்சு போனாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுடைய சமூகம் இதெல்லாம் யோசிக்கணும் இத பத்தி எல்லாம் இஸ்லாம் பேசிக்குது இத பத்தி எல்லாம் இஸ்லாம் பேசிக்குது இதுக்கு பிறகு மதீனாவுக்கு யாருக்கும் மைக்ரேட் பண்ண இல்லாது மதினாவுக்கு உரையலாது மதினாவுக்கு வந்து படிச்சுட்டு போங்க இங்க வந்து பெர்மனண்டா இதுக்கு இங்க பி ஆர் இல்ல பி ஆர்ண்டா இப்ப உதாரணமாக யாழ்ப்பாணத்தில இருந்து மன்னாரில இருந்து குடியேறுநாக்கள் புத்தகத்தில் புத்தகத்தை குடியேறின மக்கள் ரெண்டு புத்தலத்துல ஒரு ப்ராப்ளம் என்ன புத்தகத்துல புத்தல மக்களுடையோசிப்ப பங்கு வைக்கப்படுகிறது மன்னாரில் இருக்கிற பலம் பாலாகுது இது ரெண்டும் கூடாது யூனிவர்சிட்டிக்கு நீங்க எடுத்துக்கணும் அந்த காலத்தில் பிரிச்ச கோட்டா தான் புத்தலத்தில் மக்கள் சம்பூர்ணமாக தெளிவாக பேசிட்டாங்க போருக்குற சொன்னாங்க இதுக்கு பிறகு இந்த மதினாவை அட்டாக் பண்றதுக்கு யாரும் வரப்போறது இல்லை அதோட முடிச்சு மதினா இதுக்கு பிறகு மதினாவை யாரும் பாதுகாக்க தேவையில்லை அதனால மதீனாக்கு யாரும் வாழவும் தேவையில்லை மதினாவில் இருக்கிறவங்க இருப்பாங்க மதினாவுக்கு வந்து போங்க ஆனால் மதீனாவுடைய சுகானம் அந்த அளவுக்கு மீள்குடியேற்றம் என்ற தலையங்கத்தில் சொல்லதாசன் எப்படி சொல்லி இருக்கிறாங்க எனவே அங்க சம்பூர்ணமான ஒரு ஒரு மார்க்கம் கல்யாணம் முடிச்சுறதுக்கு முந்தி ஊட்ட பத்தி பார்த்துக்கோங்க மனைவிக்கு வீடு கொடுக்கணும் இதுவரைக்கும் தெரியுமா உங்களோட மனைவி அல்லா போனதுக்கு புறகு கொடுக்கணும் என்ன அர்த்தம் இத்தாவுடைய பீரியட்ல நீங்க தான் விடு கொடுக்கணும் மனைவி அல்ல ஆனா சிஹாட்டு போகந்த இத்தா சிஹாட்டு பொகந்த இத்தான் அவடைய கடமை நிறைவேற்றணும் அவடைய கடமை நிறைவேற்ற யார்டு ஊட்டல யார்டு ஊப்பல கடமை அஸ்கினோ ஹுன்னா மின் ஹயஸ் ஸகன்தும் மிம ஜதீக்கும் இந்த டீலர் பெரியர் பகுதி இத ফুলフィル பண்ணினா என்ன செய்யும் அப்ப வீடுண்டா இன்னா அடுத்த ப்ராப்ளம் வீட்டு குறைவுல கரம் இன்னா எங்களுடைய வீட்ண்டக்கள்ள அதுங்களே பேண்ட்ரி இங்களே அது இங்களே இது அங்களே துணாயிக்கிலே இல்ல 4 5 কবর வாரடணும் 4 5 কবর வாரடறது ஒருது நார்மல் ஹவுஸ் உலகத்தில் இருக்கிற ரெண்டாவது பணக்காரன் பேரன்ட உலகத்தில் இருக்கிற ரெண்டாவது பணக்காரன் அவன் ஊட்ட பத்திக்கு ஊட்டக்கு என்ன இல்ல ரூம் இல்ல ஒரு ஹோல் தான் மொபைல் பாலச்சில் அவர் மொபைல் தேவையில்ல காயும் ஊட்டிலேயும் ஓஃபீஸிலேயே என்னத்தையும் உண்டோ வாகனத்தில் போவேன் வாகனத்தில் ஊட்ட போது வக்கீலட்டி கையில் சோனி அரிசன் சோத்துக்கு வக்கீலத்தையும் கையில் என்ன சோனி அரிசன் பெருசா கூட அதுல வந்துட்டு தராவே வந்து அதனால வாலிபர்கள் யூத் எங்களுக்கு என்ன ஆசை சொன்னா அந்த காட்சியை காட்டணும் எந்த நிக்காக பத்தி குரான் ஹதீஸ் பேசிக்கிறதோ அந்த நிக்காக எங்களை வாலிபர்கள் செய்யணும் இந்துக்களுடைய கலாச்சாரம் பௌத்தருடைய கலாச்சாரம் முஸ்லீம் கலாச்சாரம் நலிமஜ சொல்லுவாராம் வேறுவழையில கல்யாணம் ரெண்டி கப்பான்னு சொல்லி ஒன்று இஸ்லாம் சொல்லி தந்த கல்யாணம் ஒன்று முஸ்லீம் கல்யாணம் என்ன கல்யாணம் அங்க ஒரு தோரணம் போட்டிக்கிது அப்ப சொல்லுனாங்க தமிழ் கல்யாணம் அங்க போனா ஒரு இன்னொரு தோரணம் அடிச்சுக்கு சிங்கள கல்யாணம் அதே மாதிரி முஸ்லீம் கல்யாணம் என்ன கல்யாணம் நாங்க முஸ்லீம் கல்யாணம் புளியானம் கல்யாணம் அல்லது முடிச்சு தந்த காட்டி தந்த கல்யாணம் அனுப்பி வச்சாங்க நபிக்கு சொல்லிக்கலாம் என்ற மகளுக்கு மதியனாவுடைய பள்ளிக்கு பக்கத்தில் வீடு கொடுங்க சொல்லல அது அனுப்பிட்டாங்க அல்லது எல்லாத்துலீனாவுடைய அவாலி ஒரு பக்கத்தில் கூலி கெடுத்து எடுத்துக்கொண்டதுக்கு பிறகுதான் சமாளிச்சிடல நீங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் உண்மையான புத்திசாலியா புஸ்தகத்தை அது மட்டுமல்ல அறிவு சொன்னாங்க நடந்துச்சு காரணம் பொண்ணுடைய உம் வாப்பாங்க யார்ட மனைவிட உமா இன்டர்பியர் பண்றது கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டே பின்னுக்குரிக்கிறது ஊச கொடுத்த மாதிரி அது இப்ப மாஷால வைபர் கட்டும் தேவை இல்ல கடைசிக்கு என்ன செய்யறது வாழ்க்கை நல்லா யாமி தேவையில்லாத கேள்வி தேவையில்லாத பேச்சு கொண்டே கொண்டு சேர்க்கமோ தெரியாது ஒரு வாப்பாரு அதில் துவாச என்ன மாதிரி பார்த்துக்கொள்ள மாப்பிள்ள வேண்டும் மகளுக்கு சில முடிச்சு கொடுக்க முடிஞ்சு ஏன் முடிச்சு கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு இந்த கண்ணி இந்த கண் இந்த கண் அறுநூறு வகையான பார்வை பார்த்தோம் எத்தனை வகையான பார்வை மகளை பார்க்கிற பார்வைய மனைவியை பார்க்காது நீங்க பாக்குறது எப்படி பார்க்கறது சொல்லுங்களேன் பேசுகிறேன் மகள் மர்மன் எப்படி பார்ப்பாரு சொல்லுங்களேன் பொண்டாட்டி இந்த பார்வ வித்தியாசமாகக்குள்ளே அட்டிடியூட் அப்படியே மாறிடும் குணம் மாறிடும் அப்படியே தன்மை மாறும் அப்படியே வாப்பட பார்வையை மர்மகன் பார்க்கா சொன்னாரு தேடி பார்க்க புலங்கின முடிச்சதுக்கு என்ன ரூபம் இப்ப பாக்கு ஆறு வருஷம் தானே இப்ப எப்படி வித்தியாசமாக இது மனிதனுடைய கஞ்சி அதனால வாழ்க்கையில் யாச்சுக்கோங்க கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன் ஊட்ட பார்த்துக்கோங்க யாரும் வடிவகுத்தி இருந்த முழு பேரும் தான் வயசாளிகள் ரொம்ப குறைவு ஏன் காரணம் நபிப்பட்டம் கிடைச்ச நாற்பது சரி அப்ப சொன்னாருவாரு மாடு மாதிரி உழைச்சிவரு கஷ்டப்பட்டு அறுபது வரைக்கும் பிள்ளைகளோட மனைவியோட குடும்பத்தோட நாய் மாதிரி குழச்சு இது மாதிரி சும்மா குழச்சு அந்த ஐம்பது அறுபது வரைக்கும் வர காலமிக்க கோபம் வரும் ஒரு லைட் பத்து நாள் கோபம் வரும் சும்மா கோபம் வரும் நீக்கூட மானுக்கு இருபத்தி நாலு நீங்க இருபத்தி அஞ்சு ஹரியான முடிச்சிருந்தாலும் இருபத்தி நாலு வயசு அவர் நல்ல பீக் டைம்ல எந்த பீக் டைம்ல யாரு சுமா உடம்ப குறை நீங்க நீங்க அந்த காலத்தில் சொன்னேன் எத்தனோக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனையோ குடும்பத்தில் சொல்றாழுக்கின்ற மிச்சம் நல்லபடி சொல்லி சொல்லும் அவர் அங்கே நாங்கள் நிம்மதி எங்கே இருப்போம் அப்ப மாறிப்பாங்க மாட்ட கருத்தின் நீ கூட்டி கொண்டே பேசு நகரத்துவாங்க பிரச்சனையே இல்ல சந்தோஷமா கூட்டிட்டு போங்க எங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லது மகன் அந்த பீக் டைம்ல அவர் நல்ல என்ஜாய் பண்ணணும் அவருடைய வயசு அது இவர் அப்ப பிள்ளைகளே சொல்லுவாங்க நாய் மாறே குலைச்ச வாணம் பக்க தூக்காக்கிறாங்க என்ன சத்தி குறைச்ச நீங்க பக்கத்தில் வரைக்கும் வந்த கால அறுபது எங்கேயாவது அப்ப வீக்கிடுவாங்க போங்க ஓர மாதிரி அல்லா குரான் சொல்றான் பிறந்த நேரத்தில் சும்மா அழுவிங்க தானே தெரியா கருத்து தெரிய வயசு கூடி கூடி போகுமோ மறுவா சிறுபராயம் மீண்டும் திரும்பி வரும் அன்றைக்கு அழுகும் இன்றைக்கு முக்கியம் இன்றைக்கு முக்கியம் சும்மா முக்கிய தூங்குறாங்க பின்னுக்குள்ளே முப்பது வருஷமும் நல்ல வாழ்க்கையாக ஆகணும் என்றால் வாலிப பருவத்தில் நடக்கப்பட வேண்டும் சிரியாவது அல்ஜீரியா நடந்து முடிஞ்சது எல்லாத்தினுடைய பின்னணியில் உள்ள ஆக்கலை பாரம்பரிய யாரு எல்லாம் வாலிபர்கள் புரட்சிக்கு பின்னால் இருக்கிறவங்க வாலிபர்கள் இந்த நாட்டில் ஸ்டூடென்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா புரட்சிகளையும் நீங்க பார்த்தா அந்த புரட்சிகளுக்கு பின்னால் இருந்த முழு பேரும் நாற்பது வயசு குறைஞ்சவங்க நாற்பது வயசுக்கு மிளந்தவங்க யாரும் நாற்பதுக்கு பிறகு மைண்ட் வேறொன்று செட் ஆகிடும் செட் ஆகிடும் இப்ப எங்களுடைய நாட்டில் உள்ள பிரச்சனை வாலிபர்கள் யங் பிளட் யங் பிளட் அவங்க உள்ளத்தில் ரத்தில கலக்கப்படுது முஸ்லீம்களை பத்தி மோசமான நல்ல மக்கள் தானே தீர்வுக்க மாட்டாங்க சின்ன புள்ள விளங்கும்போது ரத்தத்தில் கலக்குமது அதனால தான் சல்ல சொல்லம் தன்னுடைய நவித்துவத்தில் ஆக கூட கவனம் கிடைத்தது வாலிபர்களின் மீது ஆனால் இன்றைக்கு இந்த சமூகம் இந்த இட இஸ்லாமிய சமூகம் உலகளாவிய ரீதியில் புறக்கணித்த சமூகம் என்ன வாலிபர்கள் யுத்த மோட்டிவேட் ஒவ்வொரு வருஷமும் போறது மதரசாவுக்கு மாணவர்கள் நல்லா விளங்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய முழு மதரசாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை இருபதாயிரம் தான் எத்தனை பேரு டுவெண்டி முதலாம் வகுப்புல இருந்து கடைசி வகுப்பு வரைக்கும் மூணாம் பிரிக்கேடும் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அதாவது இந்து ஸ்கூல் கவர்மெண்ட் முஸ்லீம் ஸ்கூல் அல்லாத ஸ்கூல்ல படிச்சிருவாங்க இதெல்லாத்தையும் கூட்டிக் கழிச்சு பார்த்தா ஏழரை லட்சம் மறக்கிறாங்க ஏழ லட்சம் இவங்க யூத் இவங்க கையில் என்ன மதரசா மாணவர்கள் மட்டுமல்ல ஸ்கூல் மாணவர்கள் மட்டுமல்ல மதரசா மாணவர்களுடைய பேக்குள்ளுக்கும் கஞ்சா பகட்டம் வச்சுக்கோங்க அது மாணவருடைய குறைசாட குறைமல்ல என் குறை இது மாணவர்கள் உள்ள மக்கள் படிச்ச வந்து இருக்கிறாங்க இருபதாயிரம் மாணவர்கள் தான் இருக்கிறாங்க மதரசாவுல ஏழரை லட்சம் வாலிபர்கள் இருக்கிறாங்க வருஷத்தைக்கு வந்துட்டு எக்ஸாம் செஞ்சு ஏ லெவல் புகையில ஏல செஞ்சு எங்க புகையில யூனிவர் முப்பத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு பேர் முஸ்லீம்கள் யாரு தேவை வழிகாட்டல் என்ன செய்வாங்க ஞாபகம் பண்ண இல்ல முப்பத்தி இரண்டாயிரம் பேரும் போக வேண்டிய வைத்து புழைப்புக்கு சம்பாதிச்சு ஆசையை பூர்த்தி செய்யணும் அதுக்கு அலாலான வழியை காட்ட இல்ல என்று தேடுவாங்க இன்றைக்கே கரண் நடக்கிறீங்க ஒரு வாப்பது முடிஞ்சு என்ன செய் ஒரு கையில் வாகனத்தை கொடுத்து ரெண்டு மைல் மூணு போறாங்க எதையும் பேசும் டைவர்ட் பண்ணிடும் நல்லவங்களாக இருந்தாலும் ஏறவங்க இவங்களை பார்த்து யூஸ் பண்ணுவாங்க அதனால பத்தி எல்லாம் செய்யக்கூடிய பெண் ஜிணா செய்யக்கூடிய கூட இழுக்கிறவங்க யாரு யாரு பெண்கள் அந்த பாவத்தில் பெரிய பங்குதாரு யாரு பெண்கள் தான் இந்த காலம் யாருன்னு சொன்னா பெண்கள் தாவத்து தார காலம் இது பெண்கள் தாவத்து தார காலம் இது நான் நேற்றம் முடிச்சுட்டு மேலே போறேன் ரெண்டு சகோதரத்தில் வந்தாங்க அல்லாம செய்வான அவங்க சொன்னாங்க குடும்பத்தில் நாங்கள் என்ன தங்கச்சன் ஒதுக்கி வச்சுக்கிறோம் தங்கச்சன் ஒதுக்கி வச்சுக்கிறோம் நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்க இப்படிப்பட்ட எங்க பாப்பா இப்படிப்பட்டவர்கள் எங்க தங்கச்சி நடத்த மோசம் அவ எப்படிப்பட்டவண்டா ஹதீஷ வந்திருக்கிறது போல யாருடைய கையையும் தட்ட மாட்டா அவட்ட யாரும் கேட்டு வந்தா கொடுத்துடுவா ஒரு மா வந்த ஊரச்சல் பிரச்சனமா தலையில் ஒரு ஸ்கூல் என்ன ஸ்கூல் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷன் டீச்சர் நாலு டீச்சர் மாறு அவங்க பாலக்கு டீச்சர் ராவக்கு யாரு ச்ச பாலைக்கு ச்சர் ராங்க அவங்க மட்டும்ஸ்கீல் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இவங்க தான் டீச்சர் இதுதான் கரப்ஷன் இதுக்கு பிறகு இந்த உலகம் திருந்தி சரியாகி வரும் என்று நினைச்சவான இந்த ரோயல் ஒரு வந்து organized, well established என்னமோ சொருக்க பாஜிமான மாதிரி பேசுவாங்க எங்க பேப்பர் சார் கூறக்கு மேலே இந்த டீச்சர் படிச்ச புள்ள எப்படி இருக்கும் அவன் எங்கேறுவான் அவன் எங்கே அவன் டீச்சர் சொல்லுவான் நீ கூறக்கு மேலே அழைக்கமேல சொல்லி இதுதான் சமூகம் எங்களுக்கு இஸ்லாம் காட்டி தந்த வலி வாலிபர்களை பக்கத்தில் வச்சு கொண்டு எப்படி தரவியத்து செஞ்சாங்களோ அந்த ஒரே ஒரு வழி மட்டும்தான் எங்க சவாய்வளுக்கு இவங்களை சரியாக்கி நல்ல இடத்தை கொண்டு வைக்கிறதுக்கு எந்த விதமான என்ன செய்யலாம் அதனால தான் இதை பத்தி உலமாக்கல் மிச்சம் பேசிக்கிறாங்க நாற்பது வயசு அடைஞ்சிட்டாங்க நாற்பது கம்ப்ளீட் ஆகிட்டு நாங்க நவிப்பட்டோம் கொழும்புல எங்கேயாவது ஒரு பள்ளியில நாற்பது வருஷம் ரெஸ்டி உண்டு நாங்க கொழும்புக்கு வெளியே போழும்பு தானே டெவலப் கொழும்புல தானே சொசைட்டி ஹை ஹை லெவல் சொசைட்டி இருக்கிறாங்க யோசிப்பவே கொழும்பொழி கூட எங்கேயாவது ஒரு பள்ளியில நாற்பது வயசுள்ள ஒரு சீஃப் ரஷ்டி நாங்க அதையும் கொடுக்கல நாங்க அதையும் கொடுக்கல பள்ளியை பொறுப்படுங்க ஒரு பள்ளி அல்ல இல்ல பள்ளி டோட்டலி அல்ல நரித்துவத்தை நாற்பதுல நரிமாறுட கையில தூக்கி கொடுத்தா நீங்க செய்கிற உங்களுக்கு சுமக்க அறுபது தேவல்ல வயசு அது நபிக்க நாற்பது கீழே யாரு வராங்க அபுபக் ரவி அல்லா தான் இஸ்லாம் தேர்ட்டி முப்பத்தேழு வயசு வயசு தேர்ட்டி உமர் ரவி அல்லா இஸ்லா திரு வயசு இருபத்தேழு வயசு வயசு நர்சாசலம் மவுத்தாவுக்கு உமர் இருந்த வயசு ஐம்பத்தி மூணு அமிஷம் இல்ல பிப்டி த்ரீ உஸ்மான இருபது வயசு அலிய முர்தலா பத்து வயசு எண்பத்தி அஞ்சு வீதமான சஹாபி சஹாபாக்கள் நபி சொல்லாசலம் ஹிஜத்து போகக்குள்ள இருந்தவங்க முப்பது வயசு குறைஞ்சவங்கத்தான் உழைப்பு <Tippettich> <handled krankii eineee> <quarto> <Probleme> மக்காவுக்கு வருவாங்க கவலைப்பட்டாங்க கூட்டிகிட்டு மக்களுக்கு பிறகு நீ சொல்லி இருந்தா நான் தானே ஏன் இந்த வயசாளி மனசனை கஷ்டப்படுத்துறீங்க இல்ல யார சூ இவரு தான் உங்கள்ட்ட வரோனம் இவரு தான் உங்கள்கிட்ட வரோனம் நீங்க போக கூடாது அப்ப அந்த கட்டத்துல தான் களிமா சொல்லி கொடுத்துட்டு தாடியை பார்த்து சொன்னாங்க வெள்ளைல சாப்ட்னஸ் இல்ல எப்படி இருந்துச்சு கடினம் அப்ப சொன்னாங்க இதுக்கு மனதோண்டி போட்டனே சொல்லாம இத இது பண்ணிக்கொள்ளலாமே இதே வாழ்க்கையில ஞாபகம் முயற்சி செய்வோம் கூட தூங்குவாங்க நடக்கும் இந்த வாலிபர்களின் மீது எப்படி முயற்சி அவங்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் மிக அழகாக செஞ்சாங்க உணர்வுகளை உணர்ந்தாங்க ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க மக்கள் இடது பக்கத்திலேயும் பெரிய சபையில் ஒரு மனிதர் வந்து ஹஜரத் ரசூல்ல பால் கொடுத்தாங்க பால் இந்த பால கொடுத்த சகாபாக்களுக்கு சந்தோஷம் நபிக்கு என்ன சரி கொடுக்கணும் அஜய்த்து முற சூழல நீங்க நபியோட வந்து பேச வந்தா ஒரு சதக்காவுண்ட கொடுத்து ஹதிய கொடுத்து பேசுங்க இது குரானுடைய கட்டளை இது குரானுடைய கட்டளை உளமாக்கலை சந்திக்க போக்குள்ள சும்மா போகவானம் உளமாக்கல் அது ஒரு அதுக்காக வேண்டி நிச்சயமானம் அதொரு சடங்காக உளமாக்கலை சந்திக்கக்குள்ள அழகா சந்திக்க போங்கோ உளமாக்கலை சந்திக்கிறது இபாதத்தில் கிடந்தங்கோ மான இலியாசம் அமர்ந்தாலேயே தந்த மதுபுதாத்து மிக தெளிவாக வச்சிருக்கிறாங்க உளமாக்களுடைய ஜியாரத்தை இபாதத்தாக நீங்க விளங்குங்கோ எத்தனை பேரு சேஃப்டி உளமாக்கல நம்பர் எனக்கு ஒரு பத்துவாண்ட தேவைப்பட்ட இவர்கிட்ட பத்தி கேட்டுக்கொள்ளும் எனக்கு ஒரு ஆலிம என்ன குடும்பத்துக்கு ஒரு ஆளுமை இருக்கிறார் அவர் எங்களுடைய விஷயத்துக்கு அவர் எங்களுக்கு உதவி செய்யட்டும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு ஆளுமை பொறுப்படுங்க பாதுகாத்து கண்ணியத்தை பாதுகாத்து இன்னைக்கு நாங்களுக்கு ஹதியான விஷயம் வச்சுக்கிறோம் ஹதியாக்கு நல்ல ஒரு தலப்பா உண்டு நல்ல தலப்பா இல்ல தலப்பா உண்டு அத்தர் உண்டு மிச்சம் மிசுவாக்கு இது மூண வேற புனி போனத்தில் என்ன புத்தமாஹி அல்லா அந்த மனுஷனுக்கு கண்டியில் பள்ளியை கட்டி போட்டு அப்ப பள்ளியை கட்டினதுக்குப் போக அவருக்கு வாகனம் இருக்கல பண்ணி ஒரு இடம் எடுத்தாரு இமாம்ட பார்க்கிங் யார்ட்டிங் பள்ளிக்கு முன்னுக்காக போட் போட்டு இந்த பெண் இடத்துல யாருக்கும் பார்க் பண்ணல பார்க்கிங் கார் இல்லாத காலத்தில் பார்க்கிங் எடுத்திருந்தாரு அவருடைய பார்க் பண்ணி போட்டு பள்ளிக்கு தொலை வந்த குத்தவா இல்ல நான் சொல்றேன் இந்த கொழும்பு பள்ளி வாசல் இந்த கொழும்புள்ளுக்கு பௌத்த விகாரைகள் கூட இருக்கிறது கொழும்புக்கு என்ன கிறிஸ்தவ தேவாலயங்கள் கூட இருக்குது இந்த கொழும்பு ரோட்ல நீங்க போல சொன்னால் பள்ளியாக தென்படும் ரெண்டு மூணு தான் என்ன வெள்ளவத்தி கோல்பட்டி பள்ளி உள்ளி விளங்காது ஒவ்வொரு சும்மா கல்யாணத்தை வாங்கி பள்ளி வாகனம் பள்ளி மாறாரு பள்ளிமாம் வாராரு அவரு கல்யாணத்துக்கு வராங்க பக்கத்தில் கண்ணியப்படுத்துங்கோ அல்ல உங்கள் பரம்பரையை கண்ணியப்படுத்தி வைப்பான் ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்து ஒரு ஆளும பொருட்படுங்க அவருடைய கண்ணியத்தை பாதுகாத்த நிலையில அவரை சோம்பெரியாக்கவான சோம்பேயாக்க சொல்ல அவரை சோம்பேறி குடும்பமும் சோம்பேறி ஆகிடும் அவருக்கு ஒரு தொழில் வழிகாட்டல் சுபகு ஒரு வரைக்கும் நீங்க வந்து ஒரு பிசினஸ் அதுல சில நஷ்டங்கள் புகையிலும் போனாலும் பிரச்சனை இல்ல வியாபாரத்தை படிக்கிறதுக்கு நஷ்டம் போட்டு தான் வியாபாரம் படிச்சோம் ஒன்பிண்ட பள்ளிக்கு சொல்லுங்க பள்ளியில் வச்சுக்கோங்க காலையில் ஒன்பது மணியிலிருந்து மூணு பன்னெண்டு மணி ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இவர் அனுப்பி நான் இவருக்கு ஒரு ரீசனபிளான அழகான ஒரு தொழில் கொடுக்கிறேன் ஒவ்வொரு யோசித்த சிறு தொல்லி பெரும் பெல்லம் இப்ப இருக்கிற உலமாக்களுடைய மொத்தம் ஒட்டு மொத்தமாக மூவாயிரம் நாலாயிரம் உணமாக்கள் ஒரே பைத்து இப்படி செய்யறாங்க ஒரு வீடியோ கிளிப் ஒன்று இருக்குது ஒருத்தர் என்ன தெரியுமா ஒரு நாள் ஒரு நாள் வந்து நிப்பாட்டி அந்த காரில் கேட்டேன் வாக்கை ஓதுராது இன்னும் கடைசி காரில் ஏற்றுக்கொண்டு போய்த்து அவருக்கு எல்லா செஞ்சுட்டார் குரல் வளத்தை வச்சுக்கொண்டு நீ ஏறாய் யாரும் இல்லை தூக்குறதுக்கு யாரும் வழிகாட்டுறதுக்கு யாரும் கைட் பண்றதுக்கு சொல்றேன் சமூகத்தில் இனங்களை வெற்றி அந்த வெற்றியை வெற்றி எப்படி கொண்டாடு வெற்றி கொண்டாடுறது வெற்றி கொண்டாடுறது பழி வாங்கி அல்ல வெற்றியை கொண்டாடு மன்னித்து வெற்றியை மன்னித்து இந்த நாட்டுக்கு அஞ்சு வருஷம் சிறைக்குள் இருக்கிறவங்க சொன்னாங்க படிக்கடி வாங்க சொன்ன இந்த வெற்றி வெற்றிவுடைய வெற்றி அல்ல இது மனித நேயத்தின் வெற்றி விக்ட்ரி போதை வெற்றி இது படிச்சு கொடுத்துறாங்க வாங்க சொல் எங்க மேலே பாட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே மக்கத்து மண்ணில தான் வெறும் என்ன படுக்க போட்டு அடிச்சுவாங்க அப்பே அஹத் அஹத் அஹத் என்று சொன்னேன் பாங்கு சொன்னேன். இன்றைக்கும் பாங்க சொன்ன சொன்ன அகது இன்பத்தை காணமுடாங்க எந்த இன்பம் அந்த கஷ்டத்தில் சொல்ற அகத் அகதிக்கிறே அதில் உள்ள இன்பத்தை காண முண்டாங்க இங்க எரி காபத்துலாக்கு மேல வெற்றிலக்கு மேல சொ வேறொத்தரவுலையா இந்த அரபியில் யாரும் இல்லையா வாழ்க்கையில சில கட்டங்களில் இந்த அசமியன்றி சரியப்பாத்தி பாங்கு சொன்னாங்க அதுல பல சகாபாத்திய கமெண்ட் பல பேர் பேசிக்கொண்டத பத்தி பட்டிக்கிறது அப்ப இந்த பாங்கு சத்தத்தை கேட்டு அங்கு ஊரில் இருந்த ஒரு பத்து பதினைந்து வாலிபர்கள் இந்தோனேஷர் ஒத்தனை மா இந்த கார் ஏண்ட பார்வையில ரெண்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் பள்ளியில மூட்டம் சின்ன பிள்ளைகள் அமைதியா கேட்டு நிற்கிறாங்க முடிச்சதுக்கு அந்த வாலிப கூட்டிடுவாங்க பார்த்தாங்களுக்கு கூட்டி வந்தாங்க நீங்க பாப்போம் ஒத்தர பாங்க சொன்னாரு அவர கடைசியாக ஒரு சகாபி ஒரு மனிதர் அவர் சஹாபி இல்ல அபி மஹசூரா அபி மஹசூரா ஒரு அவர் செஞ்சி பாங்க பழிச்சு பள்ளியின மாறியவர் பார்க்கல அவங்க குரல் வளத்தை என்ன குரல் என்ன எப்படிப்பட்ட வாய்ஸ் சொன்ன எப்படி இருக்கும் நாங்க பள்ளிக்கு முன் கொண்டிருவோம் மக்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கிறால் உலகத்தில் உள்ள எல்லா தாவத்துக்களை விடவும் பாங்குடிய தாவத்து இருக்குதே இந்த தாவத்துக்கு பிறகு மட்டும்தான் ஒரு துவா ஓதுவோம் அந்த துவாவை வேற எந்த தாவத்திலே மோதியலாது பரிபூர்ணமான தாவத் இந்த தாவத்தாவத்துக்குடி தவிர அவர் தான் எல்ல குறிப்பாட்டுறதுக்கு நான் நோம்புக்கு முந்தி பெய்திருந்தேன் திக்வல்லைக்கு சகோதர சந்திச்சேன் அல்லா எங்கள்ட்ட வரோனும் பிறரை பாராட்டுறது என்று பாராட்டு விழா பள்ளியில பேர் நடந்து சொல்றாரு குறிப்பாட்டு ஒரு சதம் யார்ட்டையும் பணம் எடுத்து இல்லை எனக்கு தொழில் செய்யான் பண்றான் காசி கொடுத்து டைம் செய்வோம் நாங்க விஷ் பண்றோம் என்ன தெரிய விஷயம் யாரையோ விஷ் பண்ண வேண்டிய சமூகம் யாரையோ விஷ் பண்ணிக்கொண்டிருப்பா யாருக்கோ யாருக்கோ கைகொடுக்க வேண்டிய சமூகம் யாருக்கோ கைகொடுக்கிறாங்க தங்கம் பள்ளி வாசல்கள் ஒவ்வொரு பள்ளியிலையும் வருஷத்துக்கு ஒரு முறை எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஊர்ல சாதனை படைத்தவர்கள் யாராக இருக்கட்டும் ஒன்பது பாடத்தில் பத்து ஒன்பது பாடத்தில் ஏ ஒரு ஆளு மதுரஸ் ஆய் வந்து சேவை செய்தாரு அவரு எங்கில ஒரு இமாம் இருக்கிறாரு பத்து வருஷம் அவரு கம்ப்ளீட் ஆகுது டென் இயர்ஸ் ஒரு பத்து வருஷத்தை புரிச்சிட்டு அவருக்கு அவரை கௌரவிக்கிறது எந்த சொல்லி ஒரு போட்டு ஒரு நாயத்தை கிழமைக்க என்ன செய்வோம் மக்கள் என்ன செய்வோம் சேவைகளை பாராட்டுவோம் என்ன என்பது வருஷம் இருபது வருஷம் அவரை பாராட்டம் ஏன் அவர் அந்த வேலையை தண்ட வேலையாக பார்த்து தண்ட ஊட்ட போல நான் பார்த்தேன் அண்டைக்கு ரமநாத் ராவ் மூணு மணிக்கு பள்ளி நிர்வாகம் வந்து சாப்பாடு பங்கு வைக்கிறாங்க சமூகத்தில் அவரோட இருந்த சில மாணவர்கள் வந்தாங்க நிமல் ரோடு கிளாஸுக்கு வந்து சொன்ன முக்தி ச எங்களுக்கு துவாசாரு என்னத்துக்கு மகான் டியூசியம் வருது சொன்னாரு மனசை பாரமா என்ன கேட்ட இல்ல பன்சலிலிருந்து வந்து அந்த பௌத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பிரீத்தோதி கையில நூலெல்லாம் கட்டி ஆசிர்வாதம் பண்ணி யார அனுப்பினாரு பௌத்த பிக்கு அனுப்பிட்டாரு யாரு பௌத்தர்கள இந்துக்களுடைய கோவில் வந்தாங்க அவரு வந்து என்னென்னமோ பொட்டெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு என்ன செஞ்சு கௌத்தல்லாம் போட்டு மையத்தை எல்லாம் அவரையும் எங்களுக்கு யாருமே வரலன்றாரு எங்களுக்கு யாருமே வரல நீங்க பிரீத்தோத தேவையில்லை நீங்க அந்த அங்க எக்ஸாம் செய்யுங்க படிப்புல நம்பிக்கை வச்சவானோ படிப்ப கொண்டு படிச்சோனும் அறிவுபூர்வமான மார்க்கம் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு நாலு நசியத்தை சொல்றது கூட தாக்கல் இல்லையா அதுக்கு கூட எங்களுக்கு அப்பர்ச்சுனிட்டி இல்லையா அத கூட செய்யலதா வாலிபர்களை சல்லாஹலம் அரவணைத்தது போல அரவணைக்கும் அப்ப நமீனுடைய சபையில பால் குடுத்தாங்க பழக்கம் வந்தா அவங்க மட்டும் குடிச்சா முழு பூசணிக்கல் வந்தா அப்படியே நீங்க எடுத்தவங்க எடுத்தவங்க எடுத்தவங்க ஹதியாக்களை கொடுங்க வாரம் அப்படியே இல்லத்தை பதாவிச்சாள் உங்களுக்கு அது நரகத்துடைய பண்பு யாரோட பண்பு நரகத்து நராம் würden சில்லுமாம் அல்cers Cathά்க நராம் நராம்ód fright fırே northwestsoleச்판 பாத opin Governor போதWait RNA Росс curdர ஜனுமான் அல்லான் கி Teaக்கு bugs மின் முதி geographical இன்னை மீந்தா lors தாண்டும் போ簡 문제 இ என்ன மளை פה கி எடுதல் போapan விரும் மின் ம sandy amigo இன்னுawatமுட்டுdalில் தாண்டுகை இன்னை த formallyubenigten egtthese등 இண்டிலcover Thats degree எங்க நரகன் சொல்லும் துவக்க வாங்க வாங்க எடுத்துட்டு போங்க நாங்க யாரா மாறணும் குடுக்கிற மக்கள மா மக்கள் பங்கு வைப்போம் அப்ப சொல்ல குடிச்சாங்க இடது பக்கத்தில் பெரிய ஆக்கெல்லாம் பெரும் பெரும் சகாபாக்கு இப்ப யாருக்கு இங்க கொடுக்கிறது இந்த பால் கோப்பை யாரும் சின்ன புள்ள ஆனா வலது பக்கம் இங்க யார்கிறாங்க பெரியவங்க பெரிய சாபாக்கள் ஆனால் எந்த பக்கம் யாரே கொடுக்கணும் இப்ப இதுதான் கொடுத்த தரபியத் இடது பக்கத்தில் பக்கத்தில் பெரியாக்கிறாங்க பெரிய அனுமதி அனுமதி தாரியா உங்களோட தான் கொடுப்பேன் இதோட ரைட் இது உனக்கு தான் பால் கோப்பை அவர் சொன்னாரு உலாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் அதுக்கு தான் உட்கார்ந்து உங்களோட இடத்துல நான் வாய் படம் சுஹான் இதுதான் حضرت رسول اللہ تربیت. Hmm? فقال صلی اللہ علیہ وسلم فطلہ رسول الله الله الله الله فقال صلى صلى عليه عليه وسلم وسلم في يده இதுதான் ஹஜரத் ரசூல்லாவுடைய தரபியத் அது பெரியாக்கிற வலது பக்கம் தராவியில் நான் பார்ப்பேன் பாவம் சில சின்ன பிள்ளைகள் எங்க நல்ல அழகா உடுத்து அவங்க சின்ன பிள்ளை ஒரு பன்னெண்டு பதிமூணு நல்ல சுத்தம் சுகாதாரம் எங்க நாக்கள் வருவாங்க கொஞ்சம் பேர் போட்டு அவரு பின்னாடி கடைசி பார்த்தா இந்த பள்ளியில் பேச்சுடுவோம் மசாஜ் சென்டர் பேச்சிருவோம் முன்சுப்படுங்காலத்தில் வாங்க பின்னுக்கு நீங்க முன்சப்பில் எப்படி வரணும் நீங்க இது கடைசி கலந்து கொண்டு அங்கே இருந்து கொண்டு இல்ல கூடாது தயவு செஞ்சு சொல்ற இந்த விஷயத்துல படிச்சுக்கோங்க அப்ப சல்லாஹல்ல அவருடைய கையில கொடுத்தாங்க பாருங்க அழகான நபி சல்லு சொல்லம் ஒரு சஹாதி சொல்றாரு நாங்க ஒரு கூட்டம் அதுல மாலைக்கு இந்த குவைரி அல்பாத்து சொல்றாங்க வித்தியாசம் உட்கார்ந்த வாலிபர்கள் சபைக்கு நபீனுடைய பாசறையில பள்ளியில அவங்க தங்கியிருந்தோம் நாள் எப்படி வருவாங்க இருபது நாள் ஆச்சு கொஞ்சம் பழசாக வரும் சிக்கிட்டு நல்ல இறக்க முடியவர் சரியான வர வேண்டியா அவனத்து செய்யட்டும் ரெண்டுகள்ல அப்படியே ஓடி வந்தேன் படியில் இருந்து பெரிய ஹசரத் வந்துட்டு அவரை குளிச்சி போட்டு சோப் சாரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்படி வாரார் அந்த நேருக்கு முட்டிப்பட்டா என்னாச்சு எல்லாம் பணியை புழுந்து சரியான ஹசரத் பெரிய ஹசரத் பெரிய அல்லோலம் கல்லோலமாச்சு அப்ப என்ன கூப்பிட்டு கேட்டா வெங்க ஓடி நாய் அப்ப இன்னொத்த பேரையும் விரட்டி வந்தாரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அடிச்சாரு எதுக்கு அடித்தாரு இது கெடுக்கில்லை சாமான் முழுதுக்கல்ல அடிச்சதுக்கு பிறகு அப்ப என்ன இந்த ரெண்டு பேரும் கூட்டி வரச்சல் கூட்டி போய்த்து கட்டி லுக்கார வச்சு வாழைப்பழம் ரெண்டு தந்து அப்படி அரவணைச்சாரு இப்பயும் அந்த சம்பவத்தில் நினைச்சக்குள்ள எங்களுக்காக வேண்டிய எவ்வளவு அவங்க தொலைவேட் பண்ணிப்பாங்க கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருப்பாங்க அடிச்சுறத அடிச்சாலும் அந்த அடிய மிகைக்கிற அன்பை காட்டணும் வாப்ப அடிச்சுறது இஸ்லா தெரியல அடிச்சிட்டாரு ஆனா அடிச்சதுக்கு போறும் நாங்க என்ன செய்யணும் அந்த புள்ளைய மறு எங்க வச்சு மறுவ அன்பு காட்டணும் மறுவா பாசம் காட்டணும் அந்த அந்த கடினத்தனத்தை காட்டக்கூடாது ஊனா வந்திருக்குது போல கூப்பிட்டா இப்ப எங்களை கூப்பிட்டு உங்களோட வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க சொன்னாங்க திரும்பி போங்க அங்க பயிர் 20 நேரம் வந்து விட்டால் உங்க சொல்லி உங்கள இருக்கக்கூடிய பெரியவர் இமாமத்தை செஞ்சு தொழுங்கோ சாபாக்கள் சொல்றாங்க இதுதான் தர்பியத் ஒரு பிள்ளையிட உணர்வை மதிக்கிறதுக்கு வந்திருக்குது வீட்டுக்கு போனா நல்ல முன் விளங்குது அனுப்பிய போயிட்டு உம்மா பார்த்துட்டு வா போய் சாப்பிட்டு வா உமாடிந்துட்டு வா அந்த குடுத்தாத்தான் செய்யும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மாஷா உள்ளத்துல தீன பத்தி இஸ்லாத்த பத்தி எப்படி உணர்வு பிறக்கும் இங்க நான் வந்தது விச்சமிக்கிறேன் எப்படி அது ஒன்று தந்தாங்க பெற்றோருக்கு சொல்றேன் நான் முதல் நாட்டுக்கு பயம் பண்ணிட்டு போனோன்னு சில வாலிபர்கள் சொன்னாங்க நீங்க எங்களுக்கு சொல்றீங்க வாப்பம் கட்டுப்படும் சொல்றீங்க கொஞ்சம் வாப்பம்மாக்கு சொல்லுங்களேன் எங்க விஷயத்தில கவனம் செலுத்த சொல்லி எங்க விஷயத்திலே கவனம் செலுத்த சொல்லி எங்களையும் கொஞ்சம் பார்க்க சொல்லி நாங்க சொல்ற ப்ரப்போசலையும் கொஞ்சம் எப்பயுமே வீட்டோ பவரை பாதிச்சு சொல்லுங்களேன் இந்த பவர் Veto power நீ மகன் அமெரிக்கன் கலந்து ீசே சொல்ற விஷயம் தான் எங்களை வாலிபர்கள் பாவம் செய்வது இல்ல அநிமான வாலிபர்கள் பாவம் செய்வதற்கு பெற்றோர் காரணமாக இருக்கிறாங்க யாருக்கு கல்யாணத்துக்குரிய செலவுகள் இருக்கிறதோ அந்த செலவுகளை கொடுத்து ஒரு குடும்பத்தை காக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு யார்கிட்ட வசதி இருக்குதோ அவங்க திருமணம் செய்து கொள்ளட்டும் திருமணம் செய்து கொள்ளட்டும் நிக்காக்கு வயசு இல்ல திருமணத்துக்கு வயசு இல்ல யாரு கேளுமோ ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு ஒரு கூலிக்கு ரூட்டெடுத்து மனைவிக்கு சாப்பாடு கொடுத்து மனைவி திருப்பணம் கொடுத்து மனைவிக்கு தின்ன கொடுத்து ஒரு குடும்ப வாழ்க்கை அமைச்சுக்குள் ஏழுமோ யாரு கேளுமோ நீங்க நிக்காக செய்யோ நிக்காக செஞ்சு வைங்கோ வாழ்க்கை பிரதிபலிக்கும் அவனோட வாக்கினிதாகும் சொல்லல சொல்லி சொன்னாங்க வாழ்ல பார்த்து அப்படி இல்லை உங்கள்ட்ட வசதி இல்லையா வாப்பாட்டை மீது உங்கள்ட்ட வசதி இல்லட்டு யார்கிட்ட மீது தலசுரியவான வாப்பாட்டை கேட்கக்கூடாது கல்யாணத்துக்கு உனக்கு கையில காசி நிக்காசு நோம்பு பிடிச்சி உங்களை ஆசை அடக்கிக்குங்கோ உழையங்கோ சம்பாரியோ பணத்தை தேடுங்கோ கையில வசதி வாங்க வாணிய வாப்பாட்டை கேட்கறது பிச்சை தான் மாட்ட கேக்குறதும்ிதான் ரோட்ல அல்லா சுபானு நம் அனைவரையும் உண்மையான தூக்கி விடுறதுக்கு இந்த முப்பத்தி ரெண்டாயிரம் பேருடைய நல்ல கணக்கு சொன்னாரு என்ன செய்யணும் இருக்கக்கூடிய செல்வத்தை தண்ணியை வத்த வச்சாதது போல அல்ல வைக்க வைப்பான கொடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க இந்த நாட்ட நானும் அறிவு வச்சு சொல்றேன் எங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் ஆனால் இந்த நாட்டில் உலமாக்கல் நீங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை உலமாக்களுடைய அவங்க ஹதியா கொடுத்தாலும் சரி என்ன செய்வாங்க பள்ளியில் ஒரே நேரத்தில் எந்த விதமான அந்த கண்ட்ரிபியூஷன் செய்தோம் உங்க வீட்டுல ஒரு ஜனாதாத்தானா ஒரு ஆலிம் வந்து தேவைத்துவ வா ஹல் நிப்பாட்டி வாப்ப வெட்டிக்குது அவரையும் பேசக்கூடிய காலை வெட்டிக்குது காலை என்ன செய்வா காலை என்ன செய்யறது தொழுவிச்சு கவஞ்சு நடக்கிறதா அழுகக்கூடிய டஸ்பின்ல போடுறதா என்ன செய்ய இப்ப ஒரு கண்மூடி துறக்கிற அளவுக்கு கூட அல்லாட அல்லாட உதவி இல்லாம உங்களுக்கு எப்படி வாழ இயலாதோ இதே மாதிரி ஒரு ஆளினுடைய ஹெல்ப் இல்லாம உங்களுக்கு வாழ இயலாது ஒரு ஆளும் உங்களுக்கு தேவை எல்லா கட்டத்திலும் தேவை சாருக்கு தேவை நீங்க சொல்றீங்க ஒரு ஆளின் செல்வந்தர்கள் அலமதுல அவங்க மாலிவர்கள் இந்த நாட்டோம் அநேகமான படிச்சு பாஸ் அவுட் ஆனது பப்ளிக் பண்டில் மதுரல்ல மதுரல்ல பப்ளிக் பண்டில் ஓடுறது கிட்டத்தட்ட முப்பதுக்கு அமைப்பு நலினி ஆயிடுக்குது அவரு ஜாமியாது ஆக்கள் பண்ணப்பட்டவங்க நான் கேட்கிறேன் நீங்களும் உலமாக்கள் ஒரு மதரசாவில் ஓடிட்டு வந்தது போல வாரது போல நீங்களும் ஒரு ஸ்கூல்ல ஒரு யூனிவர் படிச்சிட்டு நீங்க கம்யூனிட்டிக்கு என்ன கொடுத்தீங்க நீங்க கம்யூனிட்டி என்ன கொடுத்தீங்க உங்க கண்டிபியூஷன் என்ன ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்கிறது போல ஒரு நாள் இருக்கணும் பொறுப்பு ரெண்டு மருந்து கொடுக்கிறது அது ரெண்டாவது பொறுப்பு நோய் வந்தா மருந்து கொடுக்கிறது ரெண்டாவது பொறுப்பு அது உங்கள்கிட்ட தான் தேவையில்ல இருக்க முஸ்லீம் தேவையில்ல யார்க்கை மருந்து வாய்க்கொள்ளும் முக்கியமான பொறுப்பு நோயில் ஒரு சமூகத்தை உருவாக்கு வராமல் காப்பாற்றிக் கொள்றதுக்கு அட்வைஸ் பண்ணி இதுதான் இதனுடைய அமைப்பு என்றும் வேணும் இருக்கிற பள்ள பாதுகாக்கோடு அன்னைக்கு எட்டு காவலைக்குள்ளார் பார்த்தா முதல முதல் முதல் வருஷம் இரண்டாவது வருஷத்துக்குள்ளோம் அப்பக்கு இன்னும் எல்லாம் சாப்பாடு உண்டு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு சாப்பாடு எப்படி சாப்பிடுவோம் நோய் வருது இந்த சாப்பாடு எப்படி பண்றது அதை பத்தி என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது நாங்க எப்படிப்பட்ட ஒரு சாப்பாட்டை உருவாக்க செய்யணும் வந்துட்டு ஏழு ஆன் யூனிட் பள்ளிகள் உருவாக்குங்கோ எங்கட முஸ்லீம் கேஸ் கோர்ட்ல கோடுகள்ல கோர்ட்ல எங்க ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்த கேஸ் எல்லாம் பள்ளிக்கெடுத்து சமாதானம் பேசி அவங்களுக்கு முடிஞ்சிடும் அதுக்கு வாங்கர் வாங்குவாங்க அறிவை வச்சு சமூகத்துக்கு சேவை செய்ய பாருங்க நீங்க பார்க்குமா நான் என்ன சொல்றோம் என்ன செய்யுங்கல்ல நீங்க இதுக்கு பாவீங்கோ இலங்கை நாட்டை சேர்ந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஏற்பட்ட ஒரு நலவு தான் ஐரோப்பாவிலையும் நோர்த் அமெரிக்காவிலும் பிரிஞ்சு வாழ்ந்து அவங்க வெல் இஸ்டாப் ஆகி கனடாவில் அமெரிக்காவில் இப்போ இலங்கையை சேர்ந்த கிட்டத்தட்ட நான் நம்புறேன் பத்து உளமாக்கல் மிடில் ஈஸ்ட் அதாவது ஐரோப்பாவிலையும் நார்த் அமெரிக்காவையும் வைக்கிறாங்க எங்க நார்த் அமெரிக்காவில் இருக்கிறாங்க பர்ஹான் மௌலவி அப்துல் ஹாலிக் மௌலவி அங்கே முர்ஷித் மௌலவி அர்கம் மௌலவி இங்கில போனோன்னு சொன்னால் லண்டன்ல பாசுல் ஃபாரூக் மௌலவி அப்படி பிரான்ஸுக்கு ஒருத்தர் போறதுக்கு விசா கிடைச்சில்ல ஜப்பான்ல போயிட்டு பார்த்த உளமாக்கல் அலமது உலமாக்குற எங்களுடைய இலங்கையை சேர்ந்த சகோதரர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெங்கெல்லாம் ஒரு பள்ளியை கட்டி ஒரு அமைச்சு யாமச்சுக்கோங்க இந்த ஊர்களில் வாழக்கூடிய எல்லா முஸ்லீம்களும் அவர் ஒர்க் பண்றாங்க அவங்க யாரும் பணக்காராக்கள் இல்லை அவங்க யாரும் பிஸ்னஸ் பண்ணி பெரிய பில்லியனஸ் அல்ல அவங்க எல்லாரும் ஒரு சாதா கனடாவில் உள்ள பள்ளிவாசல் ஒரு என்ன செய்ய போறீங்க பேசுறாங்க பயப்படாதே எல்லாம் உதவி செய்வான் நாலு பேர் முன்னுக்காவி என்ன சொந்த தெரியும் டொலர் எடுத்துக்கொண்டு தான் வந்தேன் எத்தனை டொலர் இந்த கல்லாயிரம் இந்த ஊட்ட கொடுத்தாலும் சரி இந்த பள்ளி வாங்கப்படும் அப்ப ஊட்டம் இருக்குது மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டால அந்த பள்ளியை வாங்கினாங்க இருக்கக்கூடிய பெரிய பத்து பள்ளிக்குள்ளே பள்ளியில நிறைய அப்போ லண்டனில் போயிட்டு பார்த்தா ஒரு பள்ளிக்குமா சார் ஸ்ரீலங்கர் முஸ்லீம் நடப்பு தாங்க டொரன்ட்டோவில் ரெண்டு செக் நியூயார்க்கில் இருக்குது நியூ ஜேர்சியில பள்ளிக்குது அலமதுல்லா ஒரு பள்ளிக்கு ஃபவுண்ட் பேச்சுவார்த்தை வந்து இருக்குது இங்கே போனால் இதே போலத்தான் சுவிட்லேந்து வந்திருக்கிறாங்க சகோதரர்கள் டெலிவிலையை சேர்ந்தவங்க தான் யார் யாருக்கு என்ன சரி கண்ட்ரிபியூஷன் பண்ணணுமா நானும் அங்கேயும் ஒரு பள்ளிக்கு ஒரு நல்லவை சாதிகளாக